ிய தேவனுடைய அளவற்றுக்கு இருபையினாலே சென்ற வாரம் முழுமையிலும் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் விபத்துகளுக்கும் நாம் விலக்கி விட்டு பாதுகாக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதலாளாகி இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தேவன் நமக்கு அளித்திருக்கிற சொல்லி முடியாத இவுகளுக்காக மறுபடியும் நாம் நன்றி செலுத்தி கர்த்தர் சோதரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய அத்து பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வித பாகங்களை நாம் எல்லாரும் ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் இறைமையா தீர்க்கத்தரிசியின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் கர்த்தரமேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரித்த நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரிமேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரித்தின் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாய்க்குவான் என்று தீர்க்கத்தரிசி விதமாக சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்துதான் தன்னை சிரசித்த கர்த்தர் என்பதை அநேகர் அறிந்திருந்த இயேசு கிறிஸ்து மீது அதிகமான நம்பிக்கை வைக்காதபடி உலகத்திலும் உலக மனிதர் மீதும் அதிகமாக நம்பிக்கை வைத்து இயேசு நாதரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி வாழ்கின்ற மக்கள் பெருகியிருக்கிறார்கள் நம்மவர்கள் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கின்றபடியால் உலகத்திற்கிற ஐஸ்வரியவான்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாரையும் விட பாக்கியவான்களாக இருப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை தரப்படுகிறது கர்த்தருமே நம்பிக்கையாக இருந்து நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் தேவன் என்பதை நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் வாழ்க்கை முழுவதையும் அவர் மீது வைத்திருக்கிற மக்கள் இன்றைக்குறைந்து போய்விட்டார்கள் நம் அப்படி இல்லாமல் பிடிக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை மாத்திரமே நம்பி வாழ வேண்டும் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் என்று சொல்லி பரிசுத்தாவி அனைவரும் சொல்லுகின்றார் பதினேழாம் அதிகாறு எட்டாவது வாசிக்கின்ற பொழுது அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அடுத்த சொல்லியிருக்கிறத வாசிக்கலாம் அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரவாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும்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 வேர்களை விடுகிறதும்ஸ்ல வருக காணாமல் இலை பச்சியாக இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் அறுத்தமின்றி தப்பாமல் கிக் கொடுக்கிறதுமான மரத்தை பொது இருப்பான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லி யார் தெரியுமா கருத்தரை நம்பி இருக்கிற மனுஷன் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தவர்களுக்கும் இயேசுவை மாத்திரம் சார்ந்து ஒரு வாழ்க்கை பெற்றுக் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் அப்படி வாழ முடியுமா மனிதர்களில் சார்ந்து வாழ்ந்தால்தானே உலகத்தில் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆதரவுகளை பெற முடியும் உறவுகளை விட்டுவிட்டால் எப்படி ஆகிறது என்று சொல்லி மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் விரும்புகின்றார்கள் நம்பிக்கையாக வைத்து கர்த்தனை மேல் தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாய்க்கிவான் என்று சொல்லியிருக்கின்றபடியால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்பியிருக்கின்ற மக்கள் இனிதமான செழிப்பொடையவர்களாக மாழ முடியும் என்று நமக்கு படிப்புகின்றபடியால் அவர்கள் இப்படியே இருப்பார்கள் ஒன்றையும் சங்கீதம் ஒன்னாவது சங்கீதம் ஒன்னு முதல் மூணு வரை உள்ள அவசரங்களை வாசிக்கலாம் அவர்கள் துன்பார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாசாசக்காரன் உட்கார உட்காராமலும் கருத்து மனுஷன் இரவும் மகவனுடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் நீர்கால்வின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிக்கிற மரத்தை போதி இருப்பான் அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அரசனாகி தாவிதப்படி சொல்லுகின்றார் எப்படி அவருக்கு அந்த வாழ்வு கிடைத்ததெல்லாம் என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஹரியானையிலே அரசனாக வீட்டிருக்கிறார் என்று சொன்னால் எப்படி ஆனது ஓட்டு போட்டு வரவில்லை பணம் கொடுத்து பதவி பிடிக்கவில்லை துன்மார்களுடைய வழியில் எல்லாரும் இறைவனுடைய நடக்கிறார்கள் நமக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாமல் படித்தவர்களாக இருக்கலாம் போகவர்களாக இருக்கலாம் ரட்சிப்பின் வழியை விட்டுவிட்டு வேறொரு வழியில் நடக்கிற எல்லாருமே துன்மார்க்கமாக நடக்கிறார்கள் துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும் துன்மார்களுடைய ஆலோசனை நடவமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் பிரியமான உலகத்துள்ள எல்லா மக்களும் பாவிகளாக இருக்கிறார்கள் எல்லாரும் துர்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் தெய்வீகத்தை பரியாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வழிகளில் உட்கார்ந்து கொண்டு கடவுளே ஆசிர்வதிக்கவில்லை என்று சொல்லி புலம்பாதபடி கருத்து வேத்திலும் பிரியமாயிருந்து இரவும் மகிழவனுடைய வேத்திலும் இருக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் நீர் காலமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கரியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு விதமான வழிமுறைகள் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கொஞ்ச கால மாத்திர ஆண்டர் வைத்து எல்லாம் சிறப்பும் செழிப்புமாக இருக்கின்ற வரையில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு குறைவுகள் வரும் விலகின்ற மனதிலுக்கு யாரும் இடம் கொடுத்து விடாதபடி கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாய்க்கியவான் பதினேழாம் வாசிக்கின்ற பொழுது மனிதர் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிற மக்கள் எப்படி இருப்பார் என்று சொல்லி ஆவியான வாசிக்கலாம் மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து மாமிசமான புயபலமாக்கிக் கொண்டு கருத்தரை விட்டு விலகிற இறுதியும் மனுஷன் சமைக்கப்பட்டவன் என்று கருத்து சொல்கிறார் வாசிங்க அவன் அந்தர வழியில் சரளையாய் போல செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் மனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லி மனுஷர் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய நம்பிக்கை எல்லாமே நம்மை உண்டாக்கிற ஆண்டவர் மீது நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கை வைத்திட வாழ வேண்டுமா வாழ்க்கை ஆசீர்வாதமாக செழிப்புடையதாக மகிமியுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றபடியால் உணர்வுகள் இறைவனையை நோக்கி பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும் என்கிற உணர்வுடைய மக்களாக மாற வேண்டும் என்று ஆவியன் அவர் சொல்லுகின்றார் அரசாயி தனக்கு அந்த நம்பிக்கை எப்போ ஆரம்பமானது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் இருபத்தி சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் நீரே என்னை கற்பத்திருந்து எடுத்தவர் என்னை உரில் நம்பிக்கையாக இருக்கணிர் என்று சொல்லி அரசியல் நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பணி என்று சொல்லி அரசு சொல்லுகின்றார் பிறந்த பொழுதே நான் தாயினுடைய பயிற்சியில் மடியிலே பால் குடித்துக் என்னை உமது மீது நம்பிக்கை வைக்க வைத்து விட்டீர் பிரியமான தேவ ஜனமே நம்முடைய நம்பிக்கைகள் யாருமீது இருக்கிறது என்பதை இறமக்கள் அன்பு உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று இரவன் ஆகிய ஆண்டவர் சொல்லுகின்றனர் எந்த சூழலிலும் வேலைவாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது மூன்று நாலு வசனத்தை வாசிக்கலாம் இசரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவரே பரிசுத்தர் எங்களுடைய பிதாக்கள் மனத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் அவர்களை மீறி விடுவித்தீர் என்று தாவித சொன்ன விடுதலை ஆக்குறதேவனாக இருக்கின்றார் மிக அநேகர் பலவிதமான நெருக்கங்கள் வருத்தங்கள் கடன் தொல்லைகள் வியாதிகள் வரமைகள் துன்மார்கொடிய சீற்றங்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து இயேசு நாவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த போதிலும் விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் என்பது நம்பிக்கை முழுமையமாக இயேசு இது வைக்கவில்லை அதனால் விடுதலை பெற முடியவில்லை என்று எதம் சொல்லுகிறது நம்பின மக்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லுகின்றார் என் நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கின்றது பிரியமான தேவ ஜாதமே நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்கறி வாழ்க்கை விதமாக இருக்கட்டும் யாரு கேட்டால் எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தால் நெருக்கங்கள் வரும் என்றுதான் சொல்லுகின்றது காரணம் விடுதலை கிடைக்க வேண்டுமானால் ஆபத்துகள் நெருக்கங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாமே விடுதலை அவர்களை விடுவித்திருந்து அரசனாகி தாமதி போல நம்ம அநேக எப்படி சொல்ல முடியாது கிருமி பெற்றிருக்கின்றோம் அதற்காக ஆண்டவரை நாம் சோத்தரிப்பு நம்பியிருப்பது இந்த உலகத்தை உண்டாக்கிற ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் எவ்வளவு பெரிய படைகள் திரண்டாலும் சமுதாயமே திறன்னைமை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அரசியல் அமைப்புகள் நமக்கு விதமாக எழுப்பினாலும் ஆண்டு நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய உள்ளே பெருக வேண்டும் என்று பரிசுத்தாவியான சொல்கிறார் என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாலு முதல் சில வசங்களை வாசிக்கின்ற அந்த நாட்களே தேவனை நம்பியிருந்த ராஜா கூடி நாட்களிலே அவர்களுக்கு இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் எல்லாம் வந்தது என்று பரிசுத்த வேதாகமத்தில் பிடி வாசிக்கின்றா் தேவனை நிமிக்கும்படிக்கு சொல்லி வார்த்தைகளை கேளும் கர்த்தாவே ராஜாக்கள் அந்த ஜாதிகளை நாசமாக்கி அவன் போட்டுவிட்டது மெய் தான் அவைகள் தேவர்கள மனுஷரு கை வேற மரமும் கண்ணும் தானே ஆகையால் அவர்களை நித்துணியாக்கிறார்கள் இப்பொழுதும் ஒருவரே தேவநாய கர்த்தன் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படுத்தி எங்களை அவர் கைக்கு நீங்களா லட்சியம் என்று விண்ணப்பம் இப்படி தேவ ஆலயத்திருப்ப எஸ்ஐ ராஜா ஒரு விண்ணப்பம் அனுகின்றார் விதமாக சீரியா தேசத்து ராஜாக்களுடைய படைத்தலைவன் விதமாக வந்து தூசித்து ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான் நீ நம்பியிருக்கிற ஆண்டவர் உன்னை கைவிட்டு விடுவார் இத்தனை தேசங்களெல்லாம் அளித்திருக்கிற தெய்வங்கள்லாம் என்னை அவர்களுடைய கருத்துக்கு தப்பு வைக்கவில்லை மேற்கொள்ளவில்லை அந்த ஜனங்களை விடுவிக்கவில்லை ஆகை நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவார் என்று எண்ணிக்கொள்ளாதே நீ என்னுடைய ஜனங்கள் எல்லாம் எனக்கு அடிமையாகிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் இசைக்கு அந்த கடிதத்தை வாசித்து விட்டு எங்கே கொண்டு போனார் தெரியுமா ஆண்டவனுடைய ஆலயத்தை கொண்டு போனார் என்று சொல்வது அல்ல ஒரு சாரே என்ற உருவத்தை வழிபட்டு வார்த்தைகளை நம்புகிற ஒரு நம்பிக்கை தேவன் நமக்கு விடுதலை தருவார் நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தபடியினால் தேவன் நம்முடைய ஆலயத்தில் வாசம் அணுகிறார் என்பதை அறிந்திருந்தபடியினால் நம்முடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நம்பியிருந்தபடியினால் கடிதத்தை கொண்டு போய் தேவாலயத்திலே திறந்து வாசிக்கின்றார் நம்முடைய நம்பிக்கைகள் செலவழிலே சோர்வடைய ஆரம்பித்து விடுகின்றன நடு விண்ணப்பங்களும் கேட்கப்படவில்லையே எதிரான மேற்கொள்ளுகின்றார்களே தூசிக்கிறார்களே செய்வன் அமைக்கிறார்களே அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறார்களே ஆண்டவருக்கு கண்ணில்லையா என்று கூட செல்ல சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படியாக அந்த நாம் செய்ய வேண்டிய காரியம் என தெரியுமா தேவனுடைய நடத்திய காரியங்களை சொல்லும் பொழுது தேவன் அதை கேட்டு தலையிடுகிறார் என்று பரிசுத்த வேதவாக்கிய நமக்கு படிப்புகின்றது அனாதிபதியின் கையிலிருந்து நிறுவத்தை வாங்கி வாசித்த பின்பு கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கருத்தரங்க நிற்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கடந்து செலுகின்ற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் எங்கள் தேவம் எங்களை விடுதலையாக்க வல்லவனாக இருக்கிறார் என்று நம்பிக்கை நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதை இற உணர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் அந்த சாதனாக்கு மேசா காவியத்து அன்றிருந்தா திணைச்சார் பொருட்சியிலே உண்டு பண்ணுவேத்தான் வணங்க வேண்டும் இல்லாத போனால் அக்கினி சூழலை போட்டுவிடும் என்று சொன்ன பொழுது நாங்கள் உத்தரவு சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் எங்களை ஆண்டவர் இந்த அக்கினி சூழலைக்கும் ராஜாவாகியம் கருத்துக்கும் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படியே காப்பாற்றாமல் போனாலும் நெடுநிறுத்தினையை நாங்கள் வணங்க மாட்டோம் அநேக நெருக்கம் வந்தோடனே இந்துக்கள் வருகிறார்கள் சமுதாயத்தில் நெருக்கம் வந்தோடனே பழபிடி அங்கே சென்று விடுகிறார்கள் வரி கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் சாமியை கும்பிடாந்து போனாலும் வரியாவது கொடுத்துட்டு அமைதியாக இருக்கலாம் இல்லாட்டி போனால் ஊரை விட்டு தள்ளி வைப்பார்கள் ஒவ்வொத்த பண்ணுவார்கள் இப்படித்தான் இன்றைக்கு எல்லாருமே மனந்திருமாரும் ஆகி கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று அவியாத நம்பின கோபம் அதிகமானதுமானது எழுதியும் நெருப்புள்ளையை ஆண்டு வந்தார்களாம் அவளோடு கூட தேவகுமாரனை போன்ற ஒரு ஒரு லாவுகிறார் என்று வேத்தினை சார் காடுகின்றான் இந்த உலகம் இறைவனை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் யார் மூலமாக தெரியுமா நமது மூலமாக ஆகினால் நமக்கு வருகிற நெருக்கங்கள் ஆபத்துகள் துன்பத்தின் மத்திலே தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் மூலமாக நம் அடைகின்ற விடுதலைகளை அவர்களை பார்க்கும் மெய்யாகவே அவர்கள் தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார் எந்த சிலையை வழங்க வேண்டும் என்று சட்டப்படி மாற்றி எழுதினா கமேசாக அவர் குரோகமாக எவன் செயல்பட்டால் அவருடைய வீடு எரிக்களமாக்கப்பட வேண்டும் என்று சட்டமேற்றி நான் வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் மார்க்கத்தை அழைத்து விட வேண்டும் என்று சட்டமேற்று தலைவர்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் நம்முடைய நம்பிக்கை யார் இருக்க வேண்டுமா நம்மை உண்டாக்கிற ஆண்டவர் மீது எஸ்ஐ கேவனுடைய ஆலயத்தில் போய் அங்க யாருமே கிடையாது யார் இருக்கிறார் தெரியுமா தேவன் இருக்கிறார் நம்பியிருந்தபடியினால் தேவனுக்கு முன்பாக கடிதத்தை வாசித்தான் என்று நமக்கு அந்த நம்பிக்கை செலவில் இல்லாமல் தான் போய்விடுகின்றது நம்பிக்கை பெருகட்டும் கருத்தரை நம்பிக்கையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் அவனை விடுதலாக்குவார் என்று சொல்லுகிற கடிதத்தை விரித்து முன்பாக விரித்து கர்த்தரில் நோக்கி கேடு பெண்களை பற்றி வாசம் இசைவேரின் தேவன் ஆகிய கர்த்தாவே இர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினீர் கர்த்தாவையும் அது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவையும் அது கண்களை திறந்து பாரும் சனகரிப்பு ஜீவனுள்ளதேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளு மற்ற தெய்வங்களுக்கு கண்ணிருந்தால் காண முடியாது காது இருக்கிறது கேட்க முடியாது நம்முடைய ஆண்டவருக்கு கேட்கக்கூடிய காதும் காணக்கூடிய கண்களும் இருக்கின்ற நம் எவ்விதமான நம்பிக்கை வைத்து மாத்திரமே கருத்தர செயல்பட முடியுமே தவிர மற்றபடி நம்முடைய தியாகங்களுக்கெல்லாம் கடவுள் செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாக யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலேயே கர்த்தன் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் செய்ய போகிறார் இத கர்த்த ராஜாக்கள் அந்த ஜாதிகளை அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே சுட்டு போட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேலியான மரமும் கல்லே ஆகியால் அவைகளை நிறுத்துவுளி ஆக்கினார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இது ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியம்படிக்கு அவன் கைக்கு நீங்கலாக்கி லட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டே இருந்தார் ராஜாக்கள் முப்பத்தி ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது அன்று ராத்திரிலே நாட்கள் பிந்தவில்லை பகலிலே ஜம் பண்ணி இருக்கின்றார் ராத்திரிலே சம்பவித்தது என்னவென்றால் ஒரு தேவதூதன் புறப்பட்டு அசிரியர் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஆறு பேர் சங்கடித்தாரே ியமானமே ஒரு தேவதூதன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் சங்கரித்திருக்க முடியுமானால் ஓராயிரம் தேவதூதன் இறங்கி வந்தால் இந்த உலகம் என்னமாகும் தெரியுமா எல்லாமே இல்லாமல் பேடப்படும் அதை அறிந்திருக்கிறேன் பிள்ளைகளாகி நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும் தெரியுமா நம்மை உண்டாக்கிற ஆண்டவர் மீது எல்லா மனு மக்களை உண்டாக்கிற தேவன் அவர்கள் நம்பவில்லை நமர் நம்பி இருக்கின்றோம்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 கடவுள் மீது வைத்திருக்க நம்பிகளை கண்டிப்பா பண்ணிவிட்டு செலுத்துவதற்கு யோசித்துக் கொண்டிருக்காத கருத்தருக்கு செலுத்து ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் ஆம் பிரியமான தேவஜன வியாதியாக இருந்தாலும் சரி பகையுடைய சீற்றங்களாக சரி பொய்யான குற்றச்சாட்டுகளாக சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்து ஜெம பண்ண வேண்டுமா அவர் நமக்கு விடுதலை கொடுப்பாரா நாம் அவரை மையப்படுத்த முடியுமா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்கள் பிரியமான தேவஜனமே தேவன் ஜீவன் தேவனாக இருக்கின்றார் ஆகினால் தேவ ஜனங்கள் ஒன்றை குறித்து கலங்காதபடி எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் எவ்வளவு வியாதிகள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கையிலே குன்றிப் போகாதருங்கள் மருத்துவர்களிடத்தில் இருக்க நம்பியை குறையலாம் மறுத்தர முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் இது கூடாத காரியம் என்று தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது பெருகட்ட ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் ஒரு சம்பவத்தை வாசிக்கின்றோம் இரண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை கூட தேவராக கருத்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் என்றார் பின்பவர் உள்ள மகத்துவத்தை முன்னாக நடந்து போய் கர்த்தனை துடியுங்கள் அவர் கிருமை எண்ணுள்ளதில் கர்த்தனை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அதாவது மூன்று தேசத்து ராஜாக்கள் வந்து படையெடுத்து வந்திருக்கிறார்கள் மக்கள் ரொம்ப பயந்து நடுக்கிக் நான் கொஞ்ச பேர்கள் மாத்திருந்தோம் மூன்று தேசத்து ராஜாக்கள் பெரிய கூட்டங்கள் வந்திருக்கிறேன் அழித்து விடுவார்களே அம்மாரியர்கள் மோவாவியர்கள் ஆகிய மூன்று தேசத்து மக்கள் ஆறு வந்திருக்கிறார்கள் அப்போது தேவனுடைய மனுஷன் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை இங்கே சொல்லி விதமான ஆலோசனை சொல்லுகின்றார் யோசபாத் அரசன் மக்களுக்கு அதை புத்திமதியாக சொல்லுகின்றார் சொல்லும்பொழுது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெகுவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசுபாத்திர யூதாவே எரிசெலிமின் குடிகளை கேளுங்கள் கருத்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் நமக்கு சொன்ன தீர்க்க தரிசுகளை நம்புங்கள் அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ன வார்த்தை சொல்லப்பட தெரியுமா இத்த ராணுவத்திற்கு முன்னாலே பாடக்கூடிய பாடுகளை நிறுத்தி பாட்டு பாடிக்கொண்டே நில்லுங்கள் ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னது எல்லாருக்கு அது பைத்தியகாரத்தரமாக தெரிந்தது பாட்டு பாட சொல்றா இவர்களுக்கு தீர்க்க தரிசை என்றால் தேவன் கொடுக்கின்ற வார்த்தை நம்மளும் அநேகருக்கு சில வேலைகளிலே தேவனுடைய மனிதன் மூலமாக வருகிற வார்த்தைகள் கொஞ்சம் அசட்டு தரமாக அது ரொம்ப பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையிலே இவர்களுக்கு இதெல்லாம் என்ன தெரியும்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 என்று சொல்லி பாடகர்களை நிறுத்தும்படியாக ஆலோசனை சொன்ன பொழுது எல்லாரும் நின்று பார்ப்போம் பாடகருக்கு நிப்பாட்டி பாடல் வரமுள்ளவர்கள் எல்லாரும் பாட ஆரம்பித்தார்கள் இவர்கள் எல்லாரும் பாடி கருத்துரை துதி செய்ய ஆரம்பித்தவுடனே அங்கு எதிரே வந்திருந்த செய்கிறேசத்தாரு அம்மோதியர்கள் மூவாவிகள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் வெட்டி எல்லாருமே அழிந்து போறார் என்று சொல்லி பிந்திய பாகத்தில் பாடி துதி செய்ய தொடங்கின ஒருவரை கர்த்தர் எழுப்பதால் அவர்கள் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் மோவாபியரையும் ஒருவரை கருத்து எழும பண்ணிருந்தால் விழுந்தார்கள் நமக்கு ராக எவ்வளவு பெரிய கூட்டங்கள் எழுப்பினாலும் சரி அவர்களுக்குள்ளே பகைமைகளை உண்டாக்கி பிரிவினை உண்டாக்கி அவர்களே ஒருவரு அழைத்துக் கொள்ளும்படியான சூழல் அன்று உண்டாக்குவார் என்று பரிசுத்த வேதாகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறபடி நாள் ஏற மக்கள் எந்த சூழலிலும் பயப்படாதபடி வாழ வேண்டும் என்று அவிய அமைச்சர் சொல்லுகின்றார் இருந்து கொண்டே இருக்கட்டும் அநேகருக்கு நஷ்டம் வரும்போது கஷ்டம் வரும்போது கொடியே வியாதிகள் வரும்போது நம்பிக்கைகளை நான் தளர்ந்து போய் விடுகின்றது அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு உலகத்தாருடைய ஆலோசனைகளை கேட்டு மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் அநேகர் கொண்டே போய்விடுகிறார்கள் அப்படி போய்விடக்கூடாது என்று வேதம் சொல்றது யோக பக்தனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைய வாசிக்கலாம் யோகனுடைய புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் எப்ப சொல்றாரு தெரியுமா வீடு நிறைய ஆஸ்திகளும் வீட்டை சித்தி ஆடுபாடுகளும் மிருகை இருந்த காலத்திலே உண்டான சந்தோஷத்தில் அவர் சொல்லவில்லை எல்லாம் இழந்து போன பிறகு அருமையான பத்து குழந்தைகளை செத்து போன பிறகு வாலிவு பிராயத்திலே எல்லாம் வாலிவு பிள்ளைகளும் வாகம் நடத்த வேண்டிய வயசு ஏழு ஆண் மக்களும் மூணு பெண் மக்களுமாக பத்து குழந்தைகள் ஒரே நேரத்தில் செத்து போனார்கள் செத்து போறது மாத்திரம் சரீரமில்லாத குசு ரோகத்தை போன்று அழுகி நாற்று உதடுகளை தவிர எல்லாமே அழுகிவிட்டது என்று சொல்லி வேற்றெழுதி இருக்கிறது அப்படிப்பட்ட பரிதாபமான நிலையில மனைவி தூசித்து உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே தூசித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே சொல்லுகிறார் அவர் என்னை கொண்டு அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேனால் நம்ம எப்படி நம்பிக்கை வச்சிருக்க பாருங்க போலியான நம்பிக்கை வச்சிருக்கிறமா சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நம்பிக்கை கொண்டிருக்கிறமா சூழ்நிலைகள் மாறுபடுகிற நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படுதா என்பதை பரிசோதித்து பார்த்து கர்த்தரின் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறான் எல்லாம் மூணு பிறகு எல்லாம் இழந்து போய் சரீரமெல்லாம் அழிய நாற்றம் படித்த போதிலும் அவருக்கு ஒரு வாஞ்ச நம்பிக்கையுடைய மக்களுக்கு தேவர் மீது நம்பிக்கையா வாஞ்சல் எங்கே போற தெரியுமா கடவுளை பார்க்க வேண்டும் என்று நம்பிக்கை பெருக ஆரம்பித்து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 என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இன்னும் பெருக வேண்டும் என்று அவைய அனுச்சொன்று அதற்காக சில நெருக்கங்களையும் சில வருத்தங்களையும் சில வியாதிகளையும் சில வறுமைகளையும் சில இல்லாமைகளையும் ஏலாமைகளையும் நம்மிடத்தில் அனுமதிக்க முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நம்ம எல்லாரும் கடவுளை பார்த்து கடவுளோடு கூட வேண்டும் என்று விரும்பி ஆண்டமை அழைத்திருக்கிறபடி அப்படிப்பட்ட சூழலில் வரும்பொழுது என மக்கள் சோர்ந்து போயிடாதபடி எனக்கு மாத்திரம்தானா இப்படி எல்லாருதாகத்தான் இருக்கிறார்கள் என்ன அப்படி அதிச்சது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்காதபடி என் மீட்பு இருக்கிறார் நான் அவரை பார்க்க வேண்டும் அதிகாரம் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் இயேசு வருவதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே தியோபக்தன் தெற்கு தரிசனமாக இப்படி உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமி மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல கண்களே அவரை காணும் எனக்குள் சோர்ந்து போய் இந்த வாஞ்சியால் என்னுடைய உள்ள எனக்குள்ளேயே சோர்ந்து போகிறது இழந்து ஆடு மாடுகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கவில்லை செத்து பத்து பிள்ளைகளை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கவில்லை என்னுடைய அழகான சரீரம் இப்படி உருவழிந்து போய்விட்டனே என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை என் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியால் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது பிரியமான தேவஜனமே நம்முடைய நம்பிக்கைகளில் ஆம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்யுங்க சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒரு முறுக்கின்றது முறையிடுகிறது பின்னிட்டு பார்க்கின்றது சமூகத்தை மீறுகிறது இப்படிப்பட்டதான துணிகரமான பாவங்களுக்கு நாம் அடிமையாகி காத்துக் கொண்டிருக்காதபடி பாக்கியவருடைய வரிசையை விட்டு விலகி போகக்கூடிய மனநிலைக்கு இடம் கொடுத்து நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவா நால் அலுவயா அவர் என்று கொண்டு போட்டால் இருப்பேன் காரணம் என்ன தெரியுமா நான் அவரை பார்க்க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 அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பது உங்களுக்கு அறிவித்துள்ளது அதற்காக நேரம் செலவழிக்கிறதுக்கே மனமில்லை நேரத்தை எதற்கெல்லாம் போல செலவழிக்கிறார்கள் கடவுளுடைய சமூக வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் என்ற உணர்வுகளே குறைந்து போய் கொண்டிருக்கின்றது அதை மாற்றிக் கொண்டு நம்ம ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக ஆண்டவரை பார்த்து விடுகிறார் வாசிக்கலாம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் என் காதி குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என்னுடைய கண்களுமை காணுகிறது கண்டதும் வியாதிகள் எல்லாம் மாறிவிட்டது அவரை தூசித்து அவரை துன்பப்படுத்தின நண்பர்களுக்காக ஜமம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார் கருத்தரை காணும் பொழுது பிரசனத்துக்குள் போகும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நம்முடைய தவறுகள் நம்முடைய அறியாமைகள் நம் யார் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற இல்லாவற்றையும் கற்றுத்தருகின்ற பரிந்து பேசுகிற ஒரு மரந்திலை வருகின்றது இப்ப நமக்கு யாராவது நம்மளை பேசிட்டு வயிறாக்கிய அப்படியே பொத்து வடிஞ்சிடுறார் கண்டா முகத்தை திருப்பி கையை கூட சோத்திரம் கொடுக்கிறது கிடையாது இதெல்லாம் எவை காட்டுகிறது தெரியுமா தெய்வீகத்திற்கு அப்பா போய்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகின்றது காணுகின்ற மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கின்றார்கள் வாசிக்கலாம் அதிகாரம் பத்தாவதுக்காக வேண்டுதல் செய்த போது கருத்தரவர் சிறையிருப்பை மாற்றினார் அநேகருக்கு சில சிறையிருப்புகள் வந்திருக்கின்றன சில வேதனைகள் தீர்க்கக்கூடாத சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஏன் என்று சொல்லி தருகிறதில்லை தங்களை பகைத்தவர்களுக்காக ஜபம் பண்ணாத மனநிலை தங்களை சபித்தவர்களை ஆசீர்வதிக்காத மனநிலை கருத்திலே ஒப்புரவாக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத ஒரு மனநிலை அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடினால் சிறையிருப்புகள் அப்படியே இருந்து கொண்டு கடவுளைத்தான் வாஞ்சிக்கின்றோம் கடவுளுக்குத்தான் ஆராதனை செய்கின்றோம் யோக தரிசனம் கிடைத்தோட என்ன சொன்னார் தெரியுமா ஜம்ளுக்காக ஜத்தில் சொன்னுபத்தேகிதலுக்காக ஜபம்னின பொழுது ஓனுடைய சிறையிருப்பை ஆண்டு மாற்ற தொடர்ந்து எல்லாவற்றையும் கர்த்தளுக்குறுமாடுகளுக்கு ஆயிரம் ஏமாடுகள் இப்படி எல்லாம செத்து போன பத்து குழந்தைகளும் அறுவடை பிறக்க ஆரம்பித்தது ஆயுள் காலம் நீட்டி கொடுக்கப்பட்டது என்று செல்வே திரும்ப பெரிய மாணவர்களே கடவுளை காணுகின்ற மேன்மையை தனிப்பெரிதென்பதை இரமக்களாகிற நன்கு உணர்ந்து சமயங்களை வீணாய்க்கழிக்காதபடி பும்மாறுக்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிலுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசகாரர் உட்காரத்தை உட்காராமலும் கருத்து வேதத்திலும் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்திலே தியாகமாக இருக்கிற வன்சன் பாய்க்கிவான் அவன் நீர்காலில் வருமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இல்லை உதிராத இருக்கிற மரத்தை போலிருப்பான் செய்வதெல்லாம் எவ்வளவு நேர்மையான ஆலோசனை தெரியுமா எல்லாம் படிச்சிட்டு காத்தில பறக்கிலே சண்டை கிளாஸ்ல உப்பு படம் தான் மனசுல இருக்கு இப்ப அதுக்கெல்லாம் மனசு இடம் கொடுக்கறேன் எங்கையா நேரம் இருக்கு டிவி பாக்க நேரம் இருக்கு தெருல கூத்தாடு பார்க்க நேரம் இருக்குது பொழுதுபோக்காக பணி பரிசம் இருக்க வேண்டும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றபடினால் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு பெருகட்டு அந்த ஆசையை நமக்கு தருவதற்காக தான் சில நெருக்கங்களை சில சிறையிருப்புகளை நமக்கு தந்து அதிலிருந்து விடுதலை பெற முடியாத தவிப்புகளை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவ ஜனங்கள் தேவனை பார்க்க நாம் தவறு செய்யவில்லைதான் ஒழுங்காக ஏன் வேதனை தேரவில்லை ஏன் கடன்தொலை மாறவில்லை ஏன் கண்ணீர்கள் மாறவில்லை ஏன் நிந்தைகள் அவமானங்கள் மாறவில்லை என்பதை உணர்ந்து எறமக்கள் இதாய் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட நம்முடைய இதயத்தை மாற்றுவோமாக அலலுய போதிலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளே இருந்ததா சிவப்போதெல்லாம் பேசிட்டே போவார் போல ஏ ஆண்டவரை வீட்டுக்கு வந்து என்னோடு கூட பேசக்கூடாதா என்று சொல்லி வாஞ்சியோடு கூட காத்துக் கொண்டிருந்தாராம் ஆண்டவர் அவருடைய வீட்டை தேடி போகின்ற பல நூற்று கணக்கான பிறகு இயேசுநாதில் மனிதனாக இந்த தோன்றி வந்த தம்மை பின்பற்றி வந்த மக்களத்தில் ஒரு நாள் இப்படி ஆண்டவர் சொல்கின்ற எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி வசனம் உங்கள் பிதாவாகி ஆபருகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் அலேயா அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு அது ரொம்ப விகரப்பமாக இருந்தது நூற்றாண்டுகளுக்கு அறியாதபடி எப்படி செய்தார்கள் ஆன் பிரியமான தேவ ஜனமையை நமக்கு அந்த அறிவை தந்திருக்கின்றார் அவர்தான் உலக ரசிய நம்மை பாவத்தின் அடிமை திறந்து வீட்டெடுத்த அவர்தான் என்ற அறிவை நமக்கு தந்தது மாத்திரமல்ல மற்றவர்களை ஆசைப்படுகின்ற அன்பிலும் மேலான அன்பு வேற ஒன்றுமில்லை என்று இறையேசி சொல்லி இருக்கிறபடி அவ்வளவு அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் இறைவின் மீதே இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் போதுமானவர் எல்லாம் போய்விட்டால் அவர் திருப்பி தர முடியும் என்கிற நம்பிக்கை என்னிடத்தில் பெருகுமானால் அந்த நம்பிக்கை நம்மை ஜெயம்பரச்சியம் என்பதை அறிவித்து நம்பிக்கை இல்லாத அப்படினால் விசுவாசம் இல்லாதபடினால்தான் அநேகர் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை ஆகினால் அப்படி விசுவாசம் என்று பெருக வேண்டும் நம்பிக்கை அதிகமாக வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறதற்காக ஆண்டவரை நாம் சோத்தரிப்பு சகரிய ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசிக்கின்ற பொழுது விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் தருவேன் இன்றைக்கே தருவன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றனர் ஆண்டு மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் ஏராளமான பேரில் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையுடைய எங்கே போய் இந்த நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தீர்க்கத்தரசி சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவன் என்று சொல்லுகின்றார் தெரியும் ஆனால் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் தெரியும் வேதன் சொல்லுகிற நம்பிக்கையுடைய சிறைகளை அரனுக்குள் திரும்புங்கள் கண்டிப்பாக தருவேன் ஆன்மீகத்திற்கும் ஆசிர்வாதத்தை தருவேன் ஆன்மீகத்திலும் விடுதலை சரத்தில் விடுதலை பற்றி ஆசீர்வாதமாக வாழ முடியும் பாதுகாவலான இடத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லுகின்றது சின்புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசங்களை வாசிப்போம் அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது நகரம் நமக்கு உண்டு அதற்கு மதிலும் அருணுமாக ஏற்படுத்துவார் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ளே ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக ஆசைகளை தரவுங்கள் என்று சொல்லிய பரிசுத்தாவியவர் சொல்லுகின்றார் அக்காலத்திலே உயிராதிசத்திலே பாடப்படும் பாட்டாவது பிளனான நகரம் நமக்கு உண்டு லட்சியப்பையே அதற்கு மதிலும் ஏற்படுத்துவார்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 அந்த வாஞ்சை உலக பிரகாரமான தேவ ஜனமே நம்பிக்கையுடைய சிறைகளே என்று சொல்லி வேதன் சொல்கின்றது ஆண்டவர் திவர்தான் என்று நம்பிக்கொண்டிருந்த போதிலும் பாவ சிறைக்குள் இருக்கிற மக்களுக்கு சொல்லப்படுகின்றது அரணுக்குள்ளே வாருங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கொடுக்கப்படும் ரட்சிப்பு எங்கே கொடுக்கப்படும் தெரியுமா அப்போது இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது உருவாசிக்கலாம் அப்போது இரண்டாம் காலம் நாற்பத்தி ஏழாவது வசதி பெற்றிருந்தார்கள் கருத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்து போல ரட்சிப்பை அதற்கு மதிலும் அரணுமாக கொடுத்திருக்கின்ற ஒரு உருவாக போகின்றது என்று விவசாயத்திற்கு தரிசை விதமாக சொல்லுயம் அருமையான தேவச்சானமே நாம் அந்த அரணுக்குள் உலகம் தரக்கூடாது அடைந்திருக்கின்றோம் எத்தனை கோடி செல்வம் கொடுத்தால் பணம் கொடுத்தால் உலக நன்மைகளை வாங்கிக் கொள்ளலாம் வசதியை பெருங்கிக் செல்வங்களை அடைந்து கொள்ளலாம் ஆன்மீக ரசிப்பை பணம் கொடுத்து யாருமே வாங்க இயலாது அது இலவசமாக ஆண்டு அது எங்க போய் கிடைக்கும் என்று சொன்னால் கருத்துக் கொண்டு வந்தார் அரணுமாக ஏற்படுத்துவார் வர வேண்டும் என்று தீர்க்க சகரியாவை கொண்ட ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் கண்டிப்பான நன்மையை தருவேன் அது என்றைக்கே தருவேன் அந்த அரணுக்குள் வந்திருக்கின்ற மக்களையும் வெளியே கொண்டு போவதற்கு போராடுகிற காலமாக இருக்கிறது அநேகருக்கு இதுதான் சபை என்பதை கேள்விப்பட்டிருந்த போது தீவிரமாக போராடுகிறதை காணுகின்றோம் போராடுவான் என்று படிவாசிக்கலாம் நாகவும் தீர்க்கத்தரசின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வாசனம் சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் சிறப்படுத்த சொல்லி திருக்கரிசி விதமாக இருக்கிற மக்களுக்கு அரணுக்குள் இருக்கிற உங்களையும் வெளியே கொண்டு போவதற்கு விரும்புகிறான் சிலரடைக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் ஹலே சபையின் ஐக்கியத்தை பாதுகாப்பு வெளியே உனக்கு ஆலோசனை சொல்ல ஆள் கிடையாது உனக்காக ஜபம் பண்ணுவதற்கு ஆட்கள் கிடையாது உன்னை விளை வைப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் சாத்தான் எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி உன்னுடைய உள்ளத்தில் வருகிறான் என்பதை அறிந்து அப்படி வருகின்ற இடத்திலே காவல் பண்ணு சிந்தனையின் மூலமாக பார்வையின் மூலமாக பேச்சின் மூலமாக எங்களின் மூலமாக அவன் உள்ளே பரவேசிக்க இடம் கொடுக்காதபடி வழியை காவல் பண்ணு அரை கட்டியாய் கட்டிக் கொள்ளும் மனதை உறுதியாக தைரியமாக வைத்துக் கொள் அவர் இடம் கொடுக்காத அவிசுவாசமான எண்ணங்களுக்கு இடம் விடாதே அரை கட்டியாய் கட்டிக்கொள்ளும் பலனை மிகவும் சிறப்படுத்த ஆவிலம் நிறைந்து ஜெமித்து ஜமித்து பலத்தை புதுப்பித்துக் கொள்ள அப்பொழுது அரணுக்குள்ளே தொடர்ந்து காக்கப்படுவாய் ரட்டிப்பான தரப்பட போகின்றன இந்த உலகத்தில் உள்ள எல்லா வர போகின்றது வெளிப்படுத்தலாகவும் ஐந்தாவது அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினால் யோவாங் கண்ட தரிசனத்தை எழுதி வைத்திருக்கின்றார் சென்ற ஒரு கூட்ட மக்கள் இப்படிப்பட்ட பாடலை பாடிக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சொல்ல தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்த்து ஏனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசுகாரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய முன்பாக ரெட்டிப்பான நன்மை தருவேன் எனது இன்றைக்கே தருவென்று சிறியறை வாக்கு சொல்லுகின்ற தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ரெண்டு பதவிகள் நமக்கு கிடைக்கின்றன ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் வாழ்கின்ற ஒரு வாழ்வு கிடைக்கின்றன நம்மளுக்கு எங்கே கிடைக்க போறது தெரியுமா அரணுக்குள் வருகின்ற மக்களுக்கு கிடைக்க போகிறது ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்க போகின்றது அகிலே தேவஜர்களாகி நம்ம அரணுக்குள் வந்திருக்கின்றோம் நம்மை சிதறடிப்பதற்கு நம்முடைய எதிராளி ஆகிய பின்சாசம் ஏதேனும் தோட்டத்துக்குள்ளே போய் ஆனாம் ஏவாள் தேவனை விட்டு பிரித்தெடுத்து வெளியே கொண்டு வந்தது போல இன்று சபை விட்டு வெளியே கொண்டு போவதற்கு சாத்தான் பலருடைய உள்ளங்களை ஏவுகின்றான் கவனமாக இருந்து நட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ணமான சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக கவனமாக இருங்கள் தேவன் மீது நம்பிக்கையா இருப்பதிலே கொண்டி போகாதிருங்கள் சில மனிதர்களுடைய உதவிகளிடையே வரும்பொழுது ஆண்டவரை பற்றி வெறுக்க மனநிலை ஆண்டுடைய மனிதர்களை அற்பமாக திருச்சி மென்பிள்ளைகளை அர்ப்பமாக நிலைமை என்ன இருந்தாலும் சொந்தக்காரங்க தான் எனக்கு உதவி என்ன இருந்தாலும் ஊர் மக்கள் தான் எனக்கு உதவி செய்தார்கள் இந்த ஆண்டு கருத்திலிருந்து மறந்து ஜீவிப்பதற்கான மனதை தேவனுடைய கருத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை நம்மளுக்கு கொண்டி போகாதிருக்கட்டும் பிரியமான தேவச்சானமே சாத்தானுடைய தந்த தெரியாதவர்கள் அல்லவையிருக்கின்றது போல சாத்தான் தந்திரமாக ரசிக்கப்பட்ட மக்களை எடர வைப்பதற்கு போராடுகிற காலமாக இருக்கின்றபடினால் தேவஜரங்கள் தெளிவுள்ளவர்களாக நம்பியிருக்கிற நம்பிக்கையில கொண்டே போகாத அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எல்லாரும் வரிக செய்யக்கூடிய அளவுக்கு சூழல் வந்தாலும் யோ பக்தன் சொன்னது போல நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டு விரும்ப அப்படி வாஞ்சி எல்லாம் இறைவனை பார்க்க வேண்டும் யாரையும் பார்க்க போக கூடாது இறைவனை மாத்திர பார்க்க வேண்டும் எல்லாரும் கடன்பட்டா சொந்த காரணத்தில் போகலாம் தானே அவங்க போலாம் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் சொல்லுவார்கள் நம்முடைய கடவுள் ஒண்ணு தரித்த கிடையாது அவர் இல்லாம இருந்து எல்லாவற்றையும் உண்டு போன வல்லமுள்ளவராக இருக்கிறார் வெள்ளி மெயின் உடையது போன்ற மெயினுடையது என்று அவர் சொல்லி இருக்கிற அப்படின்னா தருவதற்காக நம்மை அழைத்து இருக்கிறார் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அழைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே கொன்று போகாத இருக்க வேண்டும் என்று நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் மாற்றிவிட்டு கருத்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாய்க்கிவான் போல நமக்கு முன்னால் கடந்து போற போல நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் அவர் என்னை கொன்று போட்டால் அவ்வளவு மோசமானது பெருகட்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் காட்சியளிக்க இருக்கின்ற தேடுங்கள் அப்பொழுது கண்டடவியில் என்று சொல்லி இருக்கின்றால் நாம் பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட தேடி கண்டு எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவாவிடத்திலே ஆண்டவர் போய் ஆண்டவரோடு பேசின பிறகு ஆபரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் என்று இருபத்தி நான்கு ஆண்டுகளாக குழந்தை பதற்காக வாக்குத்தம் நிறைவேறாமல் இருந்த பொழுது என்னைக்கு ஆபரகமுடைய வீட்டுக்கு ஆண்டவர் கடந்து சென்று ஆபரகாமோடு புசித்து குடித்தாரோ அடுத்த வருஷத்திலே சாரால் கர்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றால் என்று பரிசுத்த வேதாகவும் தேடி இருக்கிறது ஆகினால் நம்முடைய குறைவுகள் நம்முடைய இல்லாமல் நம்முடைய இல்லாமல் நமக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்கள் துன்பங்கள் வியாதிகள் வரமைகள் எல்லாம் மாற்றப்படுவதற்கு நம்முடைய வாஞ்சியெல்லாம் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கட்டும் அந்த நம்பிக்கையில் நாம் பெருகும்போது நிச்சயமாக நம்மை கடவுளை ஆசீர்வதித்து பெருகை செய்வார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இங்கே சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஆண்ட திறமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரியது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் முன்பாக உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுப்புத்திற்கு முன்பாக இருக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அலே லுயோ நமக்கு கண்ணுக்கு போனாலே இந்த உலகம் தான் தெரியும் தோப்புகள் காடுகள் ஆடுகள் மாடுகள் வீடுகள் அழிந்து போகக்கூடிய யாருமே கண்டுகொள்ள முடியாது அதை குறித்து அப்போ சுத்த பவுல் குருந்தவசம் யாருக்கு நிரூபம் எழுதும் பொழுது பொண்ணு குருந்தி இரண்டாம் ஆறு ஒன்பது பத்து வசனங்களில் எப்படி சொல்லுவதை வாசிக்கிறான் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்புகளுக்கு ஆயத்த மனிநபைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் அது மனுஷனுடைய இரு தோன்றவும்லை நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவினால் வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை மாறாய்ந்திருக்கிறார் என்று சிலபர் சுத்த பவுலி விதமாக எழுதுகின்றார் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு ஊர்களுக்கு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தல் பெற்ற மக்கள் தான் இதை அதிகமாக நம்புவார்கள் வெளிப்படுத்தல் பெறாதவர்கள் வசனத்தை விசுவாசித்திருந்தாலும் சில சில தேலைகளிலே அசதிகளும் அவிசுவாசங்களும் உண்டாகிவிடுகின்றது பிரியமான தேவச்சானமே வைத்திருக்கின்றடுமான பிடித்துக் கொண்டு போவதற்காக ராணுவ அறிப்பியிருந்தார் எலிசாவினுடைய வேலைக்காரன் பட்டணத்துக்குள்ளே கடைகி ஜாம வாங்க போகும் பொழுது அங்கு யுத்த காலம் என்று சொல்லி ஒரு காலம் வைத்து எப்படி சம்மர் காலத்துல தான் யுத்தங்கள் எல்லாம் செய்வார்கள் போல தெரிகிறது பின்னர் பணி எல்லாம் வரும் அப்பதான் ராஜாக்கள் டிக்ளேர் பண்ணிடுவாங்க இப்படி யுத்த காலம் இல்லாத ஒரு நாளிலே ஊருக்குள்ள படைகள் எல்லாம் வந்து இருந்தது இந்த வேலைக்காரங்க எல்லா இடத்துல கேக்குறாங்க என்னப்பா சமாதான காலத்திலேயே ராணுவங்கள் எல்லாம் நடமாடுது என்னன்னு சொல்லி இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரா எலிசாம அவருடைய பேரு அவரை பிடிச்சிட்டு போறதுக்காக சீரியா தேசத்து ராஜா படைகளை அனுப்பி இருக்கிறார் அவளைதான் இவருக்கு வைத்த கலெக்டர் எலிசாவை கடலு ஜாமான் வாங்காம ஓடி ஓடி மலைக்குள்ள பிடிச்சிட்டு போறதுக்கு பெரிய படைகள வந்திருக்குது எப்படியா தப்பித்துக் கொள்ளு சொல்லி புலம்பிட்டு நிக்கிறான் அவர் சிரிக்கிறாரு ஐயா தான் உண்மையை தான் கண்ணால கண்டா தான் சொல்லுறேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டே இருக்கிறான் அப்போ இவர் ஜபம் இது எனக்கு வைத்திருக்கிற பாதுகாவல இவன் காணும்படிக்கு கண்களை திறந்து கொடுமணினார் எலிசா இருந்த மலைச்சுற்றில் அக்கிரிமயமான குதிரைகளும் ரதங்களும் நின்று கொண்டே இருந்தது தேவந்தம் உண்டு பண்ணி வைத்திருக்கண்கள் காதுகள் கேட்கவும் மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை நமக்கோ தேவந்தம் ஆவியின் ஆலைகளை வெளிப்படுத்தினார் புரியமான தேவஜானமே நம்மை பாதுகாப்பதற்கு எத்தனை பீரர்கள் பரலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் போது காண முடியும் அதை காணுமானால் எந்த கொம்பன்பட எடுத்து வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் பயப்படவே மாட்டோம் அவரோடு இருக்கிறது மாமிச பலம் நம்மோடு கூட நம்முடைய யுத்தத்தை நடத்துவது யாரு நடத்துவா நம்முடைய தேவனாகி கருத்துருதா பிரியுமான தேவ ஜானமே வேலைக்காரன் கதறுகிறார் முதலில் நிற்கிறதே கண்ணு திறக்கப்பட்ட கண்கள் வெறும் கண்ணை மாத்திரம் மூடிவிட்டு போகாதபடி ஆவிக்குரிய கண்கள் திறந்து நமக்காக ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் இனிமேல் என்ன செய்ய போறார் என்பதை உணர்கின்ற உணர்வு நமக்கு வந்தால் மாத்திரம் தான் விசுவாசம் என்னும் பலப்பட முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறார் நாங்கள் இறைவனோடு கூட அப்படிப்பட்ட தொடர்புகளையும் அந்த பற்ற அபியாசத்தை பெற்று கொம்பன்மார்கள் எழுப்பினும் நாங்கள் அதற்கு பயன்படுத்ததே கிடையாது மீட்டிங் போட்டு திட்டுகிறார்கள் காவல்துறையினர்லாம் நடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலிருந்து ரிசர்வ் போலீஸ் ஒரு லாரி வந்து நம்ம ஆலயத்தை சுற்றிலும் திப்பாக்கியோடு கூட காவல் காக்கிறார்கள் ஒரு இன்பு என்ன விஷயம் உங்களுக்கு பயமா இல்லையானு சொல்லி கேட்டார் அவரு அவங்களெல்லாம் பயந்துட்டு இருக்காங்களா நடந்துற போகுது அவ்வளவு பொதுமக்கள் எல்லாம் கொந்தளித்து இந்த ஊரையே இப்பொழுது கோயில் அடிச்சு உடைச்சி எல்லாம் போறாங்க அதனால டிஎஸ்பி சொல்லி இருக்கிற ஒரு லாரி அனுப்பிட்டு வேற யார் வீட்டு நாங்க உடச்சு கட்ட போகல யாருடைய எல்லையிலுமே தகராறு பண்ண போகலை எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஏன் சார் பயம் வருகின்றது இல்ல எல்லாமே இருக்குது அங்க எங்களுடைய டிபார்ட்மெண்டே பயந்து நடிக்கொண்டிருக்கிறது இல்லை சார் நாங்கள் கடவுளுடைய ஆலைத்து கட்டி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் தைரியம் இருக்கின்றது நீங்கள் ஒரு லாரி நிறைய காவல் நிலையில கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக நன்றி பெரிய மடத்தில் சொல்லுங்க பாதுகாப்புக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேலும் இருக்கிற தெரியுமா இந்த வானத்தீவை உண்டாக்கிற கருத்தர் மீது நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இருக்கின்றது ஆகினால் பிரியமான தீவன் நம்மை நம்புகின்றவர்களுக்கு குண்டு வைத்திருக்கிறவர்களை இந்த கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் மனுஷரும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த உலகம் எல்லாம் அழிந்து போன விஞ்ஞானிகள் எல்லாரும் இப்பொழுது சொல்கிறார்கள் இந்த உலகம் அழிந்து போகும் என்று சொல்லி ஏனென்றால் வானிலை சென்ற பிறகு பூமி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதை கண்டோ இதைக் கொண்டோ கண்டுபிடித்துக் கொண்டே மாநில ஆராய்ச்சிக்கு போன பிறகு இப்பொழுது கண்டுபிடித்து இல்லாமல் எரிந்து சாம்பலாக போகிறதே கோளங்களெல்லாம் உடைந்து எரிந்து எல்லாம் அறிந்து ஆராய்ச்சி பணி துக்கித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து எப்படி நடக்கும் என்பது நமக்கு தெரியும் தெரியும் தெரியுமா இன்னொரு உலகம் உண்டாக போகிறது இன்னொரு புதிய புதிய பூமி ஆண்டோர் உண்டு போறார் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் நம்முடைய மகிழ்ச்சி அதிகமாக வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் வாசு சொல்லுங்க நான் சிரிச்சிக்கிறபடி நாள் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிப்பூருங்கள் என்று சொன்ன வேத வாக்கியத்தை யாராவது எடுக்கலை இயேசாக இருக்க தரிசின் புத்தகம் அதிகாரம் சொல்லி சொல்லுங்க அறுபத்தைந்து பதினேழு பதினெட்டு வாசிக்கலாம்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 மாளிகையின் சத்தமும் கூகு சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில் உலகத்தில் ஐசிவான்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் எல்லாருமே எரிந்து அழிந்து சாம்பலாய் போன பிறகு ஒன்று உண்டாக ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டாக போறது யாருக்காக தெரியுமா புதிய எரிசலேமுக்காக இதை களிகூர்ந்து மகிழ்ந்திருங்கள் இதோ எரிசலமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷிக்கிறேன் என்று வேத வாக்கிய சொல்லுகின்றோம் அது கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் என்னையா இவங்க அஞ்சாறு பேர் உட்கார்ந்துட்டு நாங்க தான் எரிசலே சொல்றாங்க இவங்களுக்கு தான் அந்த களிகூறுதலா மற்றவங்களுக்கெல்லாம் வேதனையா என்னமோ தெரியல சொல்லிட்டு போகலாம் நாம் அதை நம்புகின்றோம் நாம் அதை விசுவாசிக்கின்றோம் ஆவிக்குரிய கண்களால் நம்ம அதை காணுகின்றோம் தேவன் மனுஷனுக்காக தன் நம்புகளுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவர்களை உலகத்தாருடைய கண்களதை காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை அறிந்திருந்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேடி இவர்கள் வந்திருக்க முடியும் அருமையான தேவ ஜனமே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை அடைந்து கொள்வதற்கு நம்முடைய நம்பிக்கை அதிகமாக பெருகட்டு உலகத்தில் உள்ள வேலை குறித்து அதிகமாக கவலைப்படாதுங்க எத்தனை கோடி செல்வம் கிடந்தாலும் எல்லாம் சுட்டரித்து சாம்பலாக போக போகின்றது இந்த பூமி வெந்தூரி சாம்பலாகி போகும் என்று பக்தர்கள் பாடி இருக்கிறாங்க பிள்ளையே பணத்தை சேர்த்து வைக்கணும் தங்க வாங்கி வைக்கணும் வீட்டு நிறைய செல்வத்தை வைக்கணும் சொத்தை வாங்கி போகணும் எல்லா ஏரியா தான் போகுது எழு போகும் கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் உலகம் அழியும் என்று அப்போவே அவருக்கு தெரியும் அப்படி ஏன்னா நம்மை நம்பி இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து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 அடைந்து கொள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் தெரியுமா மறுபடியும் அறிவோடு கூட சடங்காச்சாரத்துக்காக ஞானசாரம் பெற்று திடப்படுத்தல் பெற்று மறுசூத்தாவி பெற்றாய்விட்டது ஏமாற்றமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் இருக்கவில்லை அது உறுதிப்பூசல் உள்ள சடங்குக்குள்ளே நாம் கடந்து செல்லவில்லை மறுபடியும் பறந்திருக்கின்றோம் உலகத்தில் எந்த மதத்திலிருந்து கிடைக்கக்கூடாத மகோ பெரிய ஒரு புனித வாழ்வில் ஆண்டவரிடம் அதிகமாக சோத்தரிக்க வேண்டும் அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவர் என்று எழுதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாக சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இறக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெருப்பித்தார் அந்த மறுபடியும் ஜெரிப்பிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தான் அந்த நம்பிக்கை உண்டாகின்றது மேலே அவ்வளவு நம்பிக்கை யார் ஒரு பெரிய பணக்காரருக்கு பிறந்த பிள்ளைக்கு நம்பிக்கை உண்டு அப்பாவுக்கு சுதந்திரத்துக்கு எல்லாம் மாற போகின்றோம் இந்த பூமியெல்லாம் எரிந்து சம்பளாக போன பிறகு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தில் நாம் பங்கு பெற போகிறோம் என்கிற நமக்கு வரும்படியாக மறுபடியும் எப்படித்தலத்தினாலும் ஆவியினாலும் பரப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவித்துக் கொள்ளும் சிலதான ஏன் கொடுக்க வேண்டும் என்று இன்னும் தெரியாம நாம் காடுகிற சும்மா முக்கி விடுவாங்க அவ்வளவுதான் பேய் பிடிச்சவங்க முக்கிடுறாங்க பேய் போகும் அப்படின்னு சொல்லி பேய் போறதுக்காக முக்கிறதல்ல மறுபடியும் பிறப்பிக்கப்படுறதுக்காக பழைய ஜென்மத்தில் இருக்கிற மனுஷனை மறித்து அடக்கம் வைத்து புதிய ஜென்மமாக மாற்றிவிடுவதற்காக ஞானம் கொடுக்கிறோம் அந்த ஞானத்தின் மூலமாக மறு ஜென்மம் அடைந்திருக்கிற நாம் எல்லாரும் அந்த சுதந்திரத்திலே பங்கடையப் போகிறோம் என்று சிறு வேதமாக்கியம் சொல்கின்றது அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில பெருகி கொண்டிருக்கின்றது சொந்த பிள்ளைகளாக நான் மாறியிருக்கிறோம் என்கிற உணர்வுகள் உள்ளங்களை அதிகமாக நிரப்ப வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவித்து வளர்ப்பு பிள்ளைகள் இருக்கலாம் தத்தெடுத்த பிள்ளைகள் இருக்கலாம் அது வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறது கிடையாது சாப்பாடு கிடைக்கும் பணம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அந்த எஜமானுடைய செல்வத்திலும் சொத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது போல நாம் எல்லாரும் மறுபடியும் மறந்து ஆண்டனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம் அதை குறித்த விதமாக யாக்கு ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் யாக்குபூ செல்லும்போது அவரும் அதை தெளிவாக சொல்லுகின்றார் அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிறுச்சைகளில் முதற் பலனாக வேண்டும் என்பதற்காக நம்மை சத்தியவசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்தார் எழுதுகின்றார் முதற் பலன்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதத்தெல்லாம் முந்தி பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறபடியால் நம்முடைய நம்பிக்கை அதிகமாக பெருகட்டும் பெரிய நாம் பேசுகின்ற வார்த்தைகள் சிந்திக்கிற சிந்தனைகள் யோசிக்கிற யோசனை மீது வைத்திருக்கிற நம்பிக்கையாகவே இருக்கின்றது மாறாணுகளை பேசாதபடி மாறாண்டுகளை சிந்திக்காதபடிக்கு அவருடைய பிள்ளையாக ஜீவன் எனக்கு தந்திருக்கிறபடி நாள் அவருடைய எல்லா சுதந்திரத்துக்கும் நான் பங்காளியாக இருக்க போகிறேன் ஆகினால் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை பெறுகின்ற உலகத்தில கொஞ்ச நாட்கள் வறுமையிலே வியாதியிலே துன்பத்திலும் கஷ்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கலாம் அதை குறித்து கலங்காது படிக்கலாம் அடையப் போகிற ஆனந்த பாக்கியத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று பேர்தறி விதமாக சொல்லுகிறார் ஒன்று பேரில் ஒன்னாம் அதிகாரம் ஐந்து பாருவசன்களை வாசிக்கலாம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு விசுவாசத்தை கொண்டு தேவனிடையே பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் அழிஞ்சு போகும் பேங்க்ல பேங்க்ல வெளிநாட்டுல முந்தைய நாட்கள் பேங்க் தீவால ஆகிடுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பேங்க்ல கொண்டு போய் அரசியல் தலைவரம் போட்டாங்க இப்ப முதல்ல வெளிநாட்டு பேங்க் தான் தீவால ஆகி போயிட்டு இருக்கு சேமிச்சு வச்சாலும் எல்லாம் தீவால ஆகி போட போகின்றது நம்முடைய சுதந்திரம் எங்க இருக்கிறதா பரலோகத்தில் உங்களுக்கு அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் எதுல சந்தோஷப்படுறோமா நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷம் நம்ம அனைவருக்கு அந்த எண்ணம் வரல இந்த ஊர்ல வீடு இல்லையே வாசல் இல்லையே சொத்து இல்லையே சுகம் இல்லையே மற்றவர்களை போல உயர்ந்த படிப்பில் ஆண்டவர் எப்பொழுது வரப்போகிறார் எண்ணத்தோடு கூட நாம் காத்திருப்போமாக அந்த சுதந்திரம் உங்களுக்கு இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை நானும் துக்கப்படுகிறேன் என்று எழுதியிருக்கின்றபடியால் இந்த சோதனைகள் துக்கத்திலே சோர்ந்து போகாதபடி நம்பிக்கை இழந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் துக்கம்தானோ சோதனை தானோ வருத்தம்தானோ வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் தானோ என்று சொல்லி எண்ணி விடாதபடி என் மீட்பரை நான் பார்க்க வேண்டும் பார்க்கின்ற நாளிலே எல்லாமே மாறிவிடும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆவிய சொல்கிறார் பிரியமான தேவச்சனமேக்கு அவ்வளவு பெரிய முடியுமானால் நமக்கு வந்து கொஞ்ச காலம் பாட நம்பிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் போல தேவச்சானங்கள் பாடுகளிலே கொண்டி புகாதபடி நம்பிக்கை பெருகட்டும் அழிவையான எனக்காக பரலோகத்திலேயே சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார் பரலோகத்தில் எல்லா சுதந்திரத்துக்கு நான் சொந்தக்காரனாக மாறியிருக்கிறேன் அதை அடைந்து கொள்ளு என்கிற நம்பிக்கையில் யார் கேட்டாலும் சரி தரித்திருத்த கண்டு பரியாசம்படினாலும் சரி பகடி படினாலும் சரி நம்முடைய நாங்கள் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில உறவினர்கள் ஊர்ஜனங்கள் அறிமுகமானவர்கள் எல்லாருமே பரியாசம்படினாரு என்னப்பா இப்படி வாழ்க்கை எவ்வளவு நல்ல ஒரு சாப்பலாம் விட்டுட்டு சாப்பில் இருந்து கொண்டே கடவுளுக்கு மேல செய்யலாம் தானே இப்படியே இந்த எளிய வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இது நன்றாக இருக்கிறதா என்று சொல்லி கூட பலர் இழந்து முடினார்கள் எங்களுக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது தெரியுமாதோடு கூட எப்பொழுது உறவாடி அப்பொழுது கால்நடையாக பழமை நாகர் வள்ளியூர் இருந்து நாகர் கால்நடையாக வந்திருக்கிறோம் கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறோம் அங்கிருந்து பல இடங்களை கால்நடையாக போய் ஊழியர்கள் விமானத்திலே செல்வீர்கள் என்னெல்லாம் ஆகிய அவர் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள் ஆய்ந்து தரவேறிக்கொண்டேன் கொஞ்ச காலம் பாட அறிவிப்பீர்கள் பரலோகத்தில் வைத்திருக்கிறது அதனால சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறபடி நாள் கொஞ்ச காலம் சுத்துக்கப்படுவில் என்று பரிசுத்தாவினால தேவ ஜனங்கள் வியாதிகள் கடன் தொலைகள் இல்லாமல் கவலைப்படாதபடி நம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டுவிட்டோம் இயேசுநாதர் கொடுக்கிற எல்லா சுதந்திரத்தில் நமக்கு பங்கு கிடைக்க போகிறது பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளுமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்து உடனும் சொல்லி பதிலு எழுதியிருக்கிறது போல எவ்வளவு அதிகாரங்கள் சுதந்திரங்கள் மதிப்புகள் இருக்கின்றதோ அவன் நமக்கும் சமமாக தரப்பட நாட்டில் அதிகமா கொடுப்பாங்க அடுத்த பயிருக்கு கொஞ்சம் அது ஒன்றுமே இருக்காது இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அப்படித்தான் கொடுத்து அநேக புள்ளிகளை கண்ணீர் வெடிக்க வைத்து இப்படித்தான் நம்மவர்கள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி செய்யவில்லை போலே லுயா பெ சந்தோஷம் நம்முடைய உள்ளங்களில் நிறப்பட்டு வாசிக்கின்ற பொழுது யோசி பதினாலாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள அவசரத்தில் இயேசு நான் இருந்த உலகத்தை விட்டு பரலகத்துக்கு போகும் பொழுது நம்மை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு அன்பான ஆறுதல் சொன்ன வார்த்தைகளை உங்கள் இறுதியும் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இல்லாதிருந்தால் சொல்லி இருப்பேன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் போய் உங்களுக்கான சலத்தை ஆயத்த மணி நின்பு இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி சேர்த்துக் கொள்ளுவேன் சேர்த்துக் கொள்வேன் எங்க சேர்த்துட்டு போறாரு தெரியுமா அங்க ஒரு குடோர்ல கொண்டு அடைச்சு போடுறதுக்காக இல்ல வெளிநாட்டு வேலை வேணும்னு நிறைய பேர் ஆசையோடு போவாங்க அங்க பேக்ட ஒரு குடோர்ல அடைச்சு போடுறது ஒண்ணு இருக்காது சுடுகாட்டுல நடந்த மாதிரி ஐயோ தெரியாம வந்துட்டா எப்ப ஊருக்கு போலான்னு விசா கூட அடைச்சு போடுறது அவர் பிதாவினுடைய மனது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அங்கே அந்த இடத்துல நம்மை உட்கார் வைப்பதற்காக பெரியமான தேவச்சரவு எவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கை தெரியுமா கொலவசியர் போடாமதிகாரம் ஒன்னு வருஷத்துல பகுதியில் சொல்ல முடியும் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அதுவாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவால் கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயம் என்ன தெரியுமா சடங்குக்காக போய் முங்கிட்டு வரதில்லை பாவத்துக்கு மறித்து அடக்கம் எண்ணப்பட்டு கிறிஸ்துவனுடன் உயிர் தொழுகின்ற ஒரு அனுபவம் ஞானஸ்தானத்தில் கிடைக்கின்றனர் நாம் திருச்செமின் பிள்ளையில கொடுக்கிறோடு உண்மையாக இருக்குமானால் கிறிஸ்து தேவருடைய தேடுங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலாண் நாடுங்கள் சுதந்திரம் உங்களுக்கு புறலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் யங்கள் வரும்போது ஆண்டு விட்டு நாம் விலகி போகாது இருப்பதற்காக கடைசி இறைவனோடு இடைந்து வாழ்வதற்காக அந்த பாதையிலே கத்து நடத்தி கொண்டிருக்கிறபடினால் கவலைப்படாதிருங்கள் அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமை கொடுக்கும் அமிதமான பரலோகத்திலே நான் உங்கள் இறுதியும் கலங்காமல் பயன்படாமல் இருப்பதாக வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு உங்களுக்காக ஒரு ஆயத்த பண்ணப் போகிறேன் ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்களை வந்து அழைத்துக் கொண்டு போவேன் இன்னைக்கோ நாளைக்கோ அந்த நாள் நடக்குமானால் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன் கேட்கிற எல்லாருக்கும் தைரியமா பதில் சொல்லுங்க என்னம்மா சொக்கேடு மாறல வாழ்க்கையில கஷ்டம் தேரில என்ன கோயிலுக்கு போய் என்ன கிடைச்சுன்னு கேட்டா என்ன சொல்லணும் தெரியுமா தம்பி இங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்காக போகலப்பா பரலோகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் நாங்கள் ஆயுத்தமாக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் என்பது அறிவித்த ஒரு புற ஜாதியில் உள்ள ஒருவர் ஒரு பணக்காரர் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து இயேசு அதன் என்ன கொடுத்தார் கேட்டாங்க பதிலே சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் நம்மளோட பணக்காரா இருக்கிறப்பா பெரிய அந்த ரொம்ப உயர்ந்திருக்க கார்ல வந்து இருக்கிறான் பெரிய எல்லாமே இருக்கிறது நாம இயேசுநாதர் எனக்கு என்ன தந்தார்கள் சொல்ல முடியும் என்றுதான் ஏளனமாக சொல்வார்களை தவிர நாம் அப்படி சொல்லக்கூடாது மறுபடியும் எதற்கு தெரியுமா அந்த சுதந்திரத்தில் நம்மை செய்ய வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டு முதல் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த நகரம் இயேசுநாதர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற நகரம் ால் பலகைக்கு ஒப்பான சுத்தம் பொண்ணா இருந்தது நகரத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திரநீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் மதில்கள் வச்சரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பழிங்கை கோப்பான சுத்த பொண்ணாக இருந்தது நகரத்து மதிலின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் மசிபார் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திரநீழம் மூன்றாவது சந்திரகாந்தர் நாலாவது கோமியரகம் ஐந்தாவது கோமியதம் ஏழாவது படிகப்பச்சை புஷ்பராகம் ஒன்பதாவது புஷ்பராக சுனீரம் சுகந்தீவைகளே ஒவ்வொரு வாசனும் ஒவ்வொரு முத்தா இருந்தது நரத்தின் மீது தெளிவுள்ள பழிக்கு போல சுத்த பொண்ணா இருந்தது நகலம் போடக்கூடாது தங்கத்தினால் மாளிகை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் கொஞ்சம் விடமாட்டங்க தான் சிலருக்கு வெற்றி வச்சுக்கிற மாதிரி பெரிய ஒரு மாளிகை அவ்வளவு மேன்மையான இடம் முத்துகள் விலைக்கு ஒரு முத்து குன்னிமுத்து அளவுக்கு ஒரே முத்தாக இருக்கு அடி உயரம் இருக்கு பாருங்க அது எவ்வளவு கோடி முத்து கொடுத்தாலும் முத்து முடியாது அப்படிப்பட்ட பனிரெண்டு வாசல்கள் ஒரு பகிமையான நகரம் வீதியெல்லாம் தெளிவான சுத்த பொண்ணாக வைரங்களும் வைடீரியும் அந்த சுதந்திரங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆலோரிய மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் அநேக தேவண்ட பிள்ளைகள் தரிசனத்திலே கண்டு கண்டு களிபுர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தேவன்பால் பொங்கி வழிகிறே என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்கள் தான் பாடி பரவசம் அடைகிறார்கள் வீட்டில் தடுத்து கஞ்சி கொண்டு சாப்பாடு இல்ல நோய் இல்லதான் எனக்காக இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை அருமையான தேவ ஜனமே நம்முடைய நம்பிக்கை இதுவாக இருக்கட்டும் ஆண்டு தமக்காக இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறபடியால் குறைவுகளை நினைத்து குராய்ந்து கொள்கிற மக்களை போல காணப்படாத குறித்து மற்ற இடத்துல போய் பேசிக் கொண்டிருக்காட்சிகளை நம்பிக்கையாக இருப்பேன் அப்படி என்னப்பா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால் எனக்கு அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்னை மறுபடியும் பரப்பிக்கச் சென்றிருக்கிறார் என்னுடைய பெயர் அவருடைய ஜீவ முசத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்னை அழைத்துக் கொண்டு போகிறோம் அழைச்சிட்டு போக போற அல்வியா நாங்கள் அங்கே அவரோடு விட என் வாழப்போகிறோம் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தை பெருக்க வேண்டும் என்று ஆவிய நபர் சொல்லுகின்றார் அப்போ சுனாகி ஒரு சுத்த பவுல் பெரிய கப்பல் வியாபாரியினுடைய மகன் பாதத்திலே வேத பிரமாணத்தை படித்த ஒரு வேத பண்டிதன் அந்த பெரிய நீதிமன்றம் இருந்தது அதிகாரியாக அவ்வளவு பெரிய மதவாதியாக இருந்து காரியம் எல்லாம் அவற்றை அழித்து போடுவதற்கான அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் இயேசுதான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அறிந்து பிறகு அவரை முகமுகமாக தரிசித்த பிறகு அவரை மூன்றாவான அவர் எடுத்துக்கொண்டு அவரோடு கற்றுக்கொண்ட பிறகு அவருக்காக வாழ்க்கை அப்படியே அர்ப்பணம் செய்துவிட்டார் எந்த மதத்திற்காக தீவிரம் காட்டினாரோ அந்த மதவாதிகள் பிடித்து அடித்து அந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறப்படுத்துகிறான் நம்முடைய மதத்துக்கு வருதமாக பேசுகிறான் என்று சொல்லி எடி பொய்க்குற்றஞ்சாட்டி அவர் ரோமாபுரியிலேயே காவலில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டார் சிறச்சாலைக்குள் இருந்த போதிலும் நிருபங்களை எழுதி தேவஜனங்களை தட்டியளிப்பிக்கொண்டே இருந்தார் அவருக்கு அப்பவே தெரியும் இந்த நிறுவனம் எழுதுகின்ற நிறுவனம் உலக நாடுகளுக்கு எல்லாம் செல்லப்போகின்றது உலகத்தில் அடிக்கடி ஆராய்ச்சி மனுஷனுக்கு மறுபடியும் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவர் அப்படி அவர் விடுதலையாக்கி இருந்தால் இந்த புதிய ஏற்பாடு புத்தகம் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் அவர் பிரசகம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் எழுதின நிறுவனங்கள்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 அங்குள்ள பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா பெரிய பாலிதன் பைக்கு போட்டு விடுகிறார்கள் உலகத்தின் சகலமாக சென்று கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட நறுக்கத்திலே விலங்கிருந்து விடுதலை பெற முடியாத தவித்துக் கொண்டிருந்த மனுஷன் உன்னை சரியான உணவின்றி உனக்கு சரியான உடையின்றி உறங்குவதற்கு சரியானி குண்டு தங்கிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொல்லுகின்றார் உணர்வுகள் உண்டாகொண்டே இருக்கு எனக்காக இந்த ஆசீர்வாதம் எனக்குரிய வாழ்க்கையா என்று சொல்லி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவர் விதமாக முறையிடுகின்றார் வாசிக்கலாம் திமுக இரண்டாவது நிருபம் நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை மாத்திர வாசிக்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை கலந்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதியாகிய நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தன் நாளில் எனக்கு தந்திருவார் எனக்கு மாத்திரமல்ல அடி பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார் நாம எது விரும்புறது தெரியுமா அப்படி பிரசன்னு வருவார் என்று வாஞ்சி இருக்க வேண்டுமான் திமுக எழுதவில்லை ரோம ராயனத்தின் ஒரு கடிதம் வந்துவிட்டது நாளைக்கு இத்தனை மணிக்கு தலை துண்டிக்கப்பட என்று கடிதம் வந்துவிட்டது அந்த கடிதத்தை வாங்கி வைத்துவிட்டு இந்த நிருபத்தை எழுதுகின்றார் இப்பொழுதே பானபலியாக மார்க்கப்பட்டு போகிறேன் கருத்தை சாட்சியாக மறிக்கப் போகிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ நிந்துகள் அடிகள் உதைகள் வந்த போதிலும் அன்பு விட்டவைகள் என்னை பிரிக்கவில்லை அதில் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் எனக்காக நீதியின் கீழ வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகி கருத்துறதை எனக்கு தந்திருவார் பிரியமான தேவ ஜனமே நம் எல்லாருக்கும் அது தரப்பட போகின்றது இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கான ஆளுநர்களாக ராஜாக்களாக மாறுவதற்கு ஆயுத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் தேவனுக்காக துன்பங்களையும் துயரங்களையும் அருமைகளையும் பசிகளையும் பட்டினிகளையும் சைத்துக்கொண்டு வாழ்ந்து கடந்து செல்வதற்கு இறைவின் மீது நம்பிக்கை கொண்டே போகாதிருக்கட்டும் ஆகினால் நம்பிக்கையாக இருக்கிற மக்கள் இவ்விதமாகவே சொல்லிக் கொண்டிருப்போம் அதிகாரம் ஏழாவது மறுபடி வாசிக்கையாக கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரிமையால் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது காணாமல் இலை பச்சையாயிருக்கிறது வருத்தமின்றி தப்பாமல் கனி வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போலிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்வு நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்தார் நம்ம பகைத்தவர்கள் பரிகாசம் அணிவர்களும் கூட கண்டு ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்வு நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறபடினால் கருத்தரமையின் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவான் எழுதியிருக்கின்றது போல எந்த சூழல் நம்பிக்கையில் குண்டிப்புகாதிருப்போம் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு பகைமைகளும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புறதை அன்னாலும் இது காத்துக்கொள்ளவர் வல்லவராயிருக்கிறார் நிச்சயித்திருக்கிறேன் என்று பக்தன் சொன்னது போல அது நிச்சயம் நம்பிக்கையின்படி உள்ளத்தில் எறப்பட்ட கருத்து வரப்போகிறார் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்